ஓம் நமோவிதாம்பிராயோ வம்ச ஷிபோ மோ நமோ குருபியோபிப்பிரகோவ் வாஹமஸ்மி ஓ ஆயிரமாண ஷோத்தமோலிந்திரம் மாஹம் நம் மாமாஸ் மே அது தர்த்தய்ர்ாதி அஞ்சவாவது ண்ட ியே வச்சியே யோகா தம் விந்த அதுஷ்டமி மே வச்சே ஹேவேஷ்வா அசாயமிமே தே சதனஸ் விந்த அது எமௌனமி யமே விரமச்சரியேணஹேவத் மனு தகர வித்யாவுக்கு சககாரிசாதனமாக பிரம்மச்சரியம் உபதேசிக்கப்படுகிறது அந்த பிரம்மச்சரியம் புகழ்ந்து பேசப்படுகிறது அதை தான் படிச்சுட்டுருக்கோம் பிரம்மச்சரியத்தை யஜம் என்று சொன்னார் பிரம்மச்சரியத்தை யஜ்யம் என்று குறிப்பிட்டார் பிரம்மச்சரியந்தான் இஷ்டம் என்று குறிப்பிட்டார் பிரம்மச்சரியந்தான் சத்ராயணம் என்று குறிப்பிட்டார் பிரம்மச்சரியந்தான் மௌனம்னு குறிப்பிட்டார் ஆக யஜ்ஞ்டம் சத்ராயணம் மெளனம் இதுக்கெல்லாம் புது புது அர்த்தங்கள்லாம் சொன்னார் யா ஞாஹா ஈஸ்வரனுக்கு தான் யஜ்யான் இஷ்டம் ஆத்ம ஜான இச்சைன்னு பார்த்தோம் ஆத்மானம் அணுவிந்தது ஆத்மானம் அணுவிந்தது ஆத்மாவை ஈஸ்வரனை தெரிந்துள்கிறான் இஷ்டுவா ஆத்மானம் அணுவிந்ததே அதாவது ஆதிசங்கரன் சொல்றது ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையை அடைகிறான் அப்படிங்கிறார் ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையை அடைகிறான் அப்புறம் சத்ராயணம் சத்ராயணம்னு சொன்ன ஆத்மாவை காப்பாற்றவன் ஆக பிரம்மச்சரியத்தினால பிரம்மச்சரியத்தினால்தான் இந்த ஆத்மா காப்பாற்றப்படுவதை உணர்கிறான் அப்படின்னு அர்த்தம் பிரம்மச்சரியத்தினால்தான் ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறான் பிரம்மச்சரியத்தினால்தான் ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வருகிறது பிரம்மச்சரியத்தினால்தான் ஈஸ்வரன் தன்னை காப்பாற்றுகிறான் என்பதை உணர்கிறான் பிரம்மச்சரியத்தினால்தான் குருக்கிட்ட போய் சாஸ்திரத்தை படித்து ஆத்மாவை தியானம் பண்ண முடிகிறது ஆகவே பிரம்மச்சரியத்தினுடைய பிரபாவம் மகிமை சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னும் இருக்குது அடுத்த பகுதியை படிக்கலாம் மூணாவது மந்திரம் இங்கேயும் பிரம்மச்சரிய பிரம்மச்சரியத்தினுடைய அவசியம் பிரம்மச்சரியத்தினால் எல்லாம் சாதிக்கலாம் ஆக இந்த தஹர வித்யைக்கு சககாரி சாதனம் பிரம்மச்சரியம் யமேஷ் ஆமா நஷியம்விமே வ அரச்சவியார்ணவோக்கே திருத்தயமி தரம்மதீயும் சர்தவசோமசவன்தராஜித்த பூர்வ இருக்கு தப்பு பூர்மணம் பூர்வ இருக்கு தப்பு பிரபுவிமிண்மயம் அஷாயமித்திரமச்சரியமே வ ஏஷ ஹியாத்மா நம்மச்சியேவிந்த அயனமிமேவரோகே திருத்தீயமி சர்த்தத சோமசவன்தூர்மணுவிமிண்மயம் இப்போ நம்ம பார்த்ததை மறந்துடக்கூடாது யஜ்ஞ்டம் சத்தராயணம் மெளனம் நாலு பார்த்துருக்கோம் அதை சொல்கிறார் முதல்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அதுதான் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறார் அது எப்படி பிரம்மச்சரியமாகும் அப்படின்னு கேட்டால் பிரம்மச்சரியத்தினால இந்த மீனிங் வருது இதுக்கு தெரியுது இதை அடையிறோம் அது பிரம்மச்சரியந்தானே அப்படின்னா அப்புறம் அது எப்படி பிரம்மச்சரியன் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா அது பிரம்மச்சரியத்தினால இந்த பிரயோஜனம் கிடைக்கிறது அதனால் அதை நான் அந்த பிரம்மச்சரிய அதை வந்து நான் இப்படி டிஃபைன் பண்ணுறேன் அவ்வளோதான் இது ரொம்ப டீப்பாலாம் பார்க்கப்படாது சொல்கிறத கேட்டுக்கணும் இந்த இடத்துல சிலதெல்லாம் அப்படி தான் இருக்கும் ஸ்டைல் அதை நாம் புரிஞ்சுட்டு நம்ம விஷயத்தை வாங்கிக்கணும் மனசில் அப்போ ஃபோக்கஸ் எதில் இருக்குது பிரம்மச்சரியத்தில் இருக்குது பிரம்மச்சரியத்தினால ஈஸ்வர ஜான இச்சை ஈஸ்வர ஜானம் ஈஸ்வர பிராப்தி அவ்வளோதான் பிரம்மச்சரியத்தினால்தான் ஈஸ்வர ஜான இச்சை ஏற்படுறது பிரம்மச்சரியத்தினால தான் ஈஸ்வர ஜானம் ஏற்படுறது பிரம்மச்சரியத்தினால்தான் ஈஸ்வர தியானம் நடக்கிறது பிரம்மச்சரியத்தினால தான் ஈஸ்வர பிராப்தி ஏற்படுறது அவ்வளோதான் பிரம்மச்சரியன ஆத்ம ஈஸ்வர ஜான இச்சா பிரம்மச்சரியேன ஈஸ்வர ஞான பிராப்தி பிரம்மச்சரியேன ஈஸ்வர தியானம் பிரம்மச்சரியேன ஈஸ்வரப்பிராப்தி தான் விஷயம் அது லாங்குவேஜை மாற்றி மாற்றி போடுறது ஒரு ஒரு புது புது அர்த்தங்கள் அதுக்கு சொல்லப்படுறது சம்ஸ்கிருத இலக்கணப்படி இங்கே ஒன்றும் அர்த்தம் கிடையாது உபனிஷத்துக்கு எந்த மந்திரத்துக்கு அப்படி ஒரு அர்த்தமெல்லாம் சொல்கிறது அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற பரிபாஷை ரிஷிகளுக்குள்ள இருக்கிற பரிபாஷைகள் இது என்ன பேருன்னா இது சொல்கிறோம் இல்லையா ஆதிசங்கரே சொல்றார் தொம் பிரம்மாத்வம் விஷ்ணுஸ்தம் ருத்ரஸ்தம் இந்திரஸ்தம் அக்னிஸ்தம் வாயுஸ்தவம் சூரியஸ்தம் சந்திரமாஸ்துவம் பிரம்மபூர் புவஸ் வரோம் அப்படின்னு பார்த்து ராஜாவை கூட சொல்லலாம் சுவாமிகளை பார்த்து கூட சொல்லுவாங்க தொம் பிரம்மாத்வம் இப்போ வந்து விநாயகரை பார்த்து சொல்கிறோம் தொம் பிரீதம் பிரம்மா நீதாம் விஷ்ணு நீதான் சிவன் நீதான் எல்லாம் சபிரம்ம சசிவ சஹரி சேந்திர சோக்ஷர பரவஸ்வராட் எல்லாம் நீதான் நீதான்னு சொல்கிறது இருக்கு இல்லையா ஓம் தத் பிரம்மா ஓம் தத்வாயு ஓம் ததாத்மா ஓம் தத் சத்யம் ஓம் தத் சர்வம் ஓம் தத் புரோர்நம அந்த பூத்தேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷூ வஹான மந்திரம் அந்தஷ்ரீத்தூர்ஷுக்காரஸ் ருதிரஸ் பிரஜாபதிப ஆோஜி ரசோ மிரமுவஸ்வரோ அதுமாதிரி எல்லா எதை சொன்னாலும் தான் பிரம்மச்சரியந்தான் இந்த மரம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மீனிங் கண்டுபிடிக்கிறது விரக்ஷம் விரச்சனாத் பிரம்மச்சரியத்தினாலசார விரட்சத்தை அறுக்கலாம் நான் புதுசா சொல்றேன் பிரம்மச்சரியத்தினாலசார விரட்சத்தை வேரோட வெட்டலாம் ஆகையினால பிரம்மச்சரியந்தான் விரக்ஷா ஏவ பிரம்மச்சரியம் விரக்ஷா ஏவ தத்து ததேவ பிரம்மச்சரியம் விருஷனாத் விரக்ஷா சொல்லின் போல சும்மா ஏதோ தோணித்து சொல்கிறேன் அந்த ஊர்தமூலம் அத்சாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவியயம் ஆகினால இந்த என்னது விரக்ஷ்யோ வேதசம் பிரதி வேதமே சொல்றது ஊர்தூலமவா ஷாக்கம் விரக்ஷோ வேதசம் பிரதி மசாத்ஜனஸ்ர்தாத் பெரிய வர்ணனை சூரிய நமஸ்கார மந்திரங்கள்ல வருகிறது அது மாதிரி இங்கேயும் என்ன படிச்சியா சொல்லிகிட்டே போறார் இப்படி எது அனசகாயன் எதா எது அனாசகாயனம் அன்னு அசகாயணம் அப்படி படிக்கணும் அண்ணு அசகாயணம் ந அசகாயணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அசகாயனம் அப்படி சொன்னா பசி சாப்பிடாம இருக்கிறது விரதம் பசி சாப்பிடாமல் இருக்கிறது அநாச காயனம் அநாச காயனம் இத்தாச்சத்தை பம்மச்சரியமே தத்து அசனா அசனன்னா பசி சாப்பிட்றதுன்னு அர்த்தம் மகாசனி நம லலிதாசாஸ்திரநாமத்தில் இருக்கு மஹா அசனா நிறைய சாப்பிட்றவள்னு அர்த்தம் மகாச எல்லாத்தையும் சாப்பிட்றவள் மகாசனா ஜெய் நமஹா அடுத்த நாம அவள் என்னென்னு மறந்து விடுச்சு மகாஷனா ஜெய் நமஹா சித் பவான் சுவாமி எழுதியிருப்பார் பேருண்டி உண்பவள் அப்படின்னு எழுதியிருப்பார் லலிதா சாஸ்திரம் அர்த்தத்தில் பேருண்டி உண்பவள் அசனா இங்கே வந்து என்ன அர்த்தம் நான் அநாச காயனம் இப்படி படிக்கணும் அநாச காயனம் இத்தியாச்சத்தை ரொம்ப ஒரு சப்தம் சொல்றீங்களே அநாச காயனம்னு அநாச காயனம்னா என்னன்னா சாப்பிடாம இருக்கிறது நாளைக்கு சிவராத்திரி சாப்பிடாம இருக்கிறது ஒரு விரதம் அனசனம் தபா தபஸுக்கு லட்சணமே தபை தி தோனானிபரன் தபஸ்துர்தரிஷம் தத் துராதர்ஷன் தஸ்மாத் தபசிரமந்தே தபஸ்னு சொன்னாலே சாப்பிடா காயக்லேஷா தபா உடம்பை வந்து விரும்பி வருத்திக்கிறதுக்கு பேர் சாஸ்திரப்படி அது ஒரு கண்டிஷன் அடிக்கடி செங்கராச்சரிய சொல்கிறார் யசாசாஸ்திரம் ஷரீரக் க்ளேஷா தபா சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி உடம்பை அழிக்கவும் கூடாது உடம்புக்கு எல்லாத்தையும் கொடுத்துடவும் கூடாது ஆ உடம்ப கீதையில் சொல்கிறார் இல்லையா விவிக்த சேவி லக்வாஷி தனி இடத்துல இருக்கான் கம்மியாக சாப்பிட்றாங்கிறார் கிருஷ்ணர் பதினெட்டாவது அத்தியாயத்தில் வருது விவிக்த சேவி லக்வாஷி லகு ஆஷின்னா என்ன அர்த்தம் கம்மியாக சாப்பிட்றான்னு அர்த்தம் அதுக்கு சங்கராச்சாரர் விளக்கம்னு சொல்கிறார் ஏன் கம்மியாக சாப்பிட்றான்னா அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் அதனால் கம்மியாக சாப்பிட்டு தியானம் பண்ணுறாங்கிறார் परो தியனத்துக்குவித்தீ லீயா யானையோ நியம் வைரா அஹங்கம் பலம் தப்பம் காமம் கிரோதம் பரி விம்திரூ கல்பத்தை நாத்தியோகி நைகாந்தமனாஸ்வன ஜாகிரதோ நெய்வ சார்ஜுன அதிகமா சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலன்னாலும் சரி தியானம் பண்ண முடியாதுங்கிற அத்தியஷ்னதும் யோகா நாஸ்தி அனஷ்ணத யோகா நாஸ்தி அதிஸ்வப்னசீலசோகா நாஸ்தி ஜாகிரதா யோகா நாஸ்தி முழிச்சுண்டே இருந்தாலும் தியானம் பண்ண முடியாது தூங்கிண்டே இருந்தாலும் தப்பு அளவா தூங்கி அளவா முழிச்சு அழவா சாப்பிட்டு எல்லாத்தையும் அழவா பண்ணினா தியானம் வெற்றியை தருங்கிறார் எதுக்கு சொல்கிறோம் அனசா கா அநாச காயனம் உடம்பை அழியாமல் அதாவது அது என்னது வள்ளுவர் சொல்கிறார் ஒரு குரல் இருக்குது அதுக்கு அங்கே எழுதி போட்டிருக்கோம் சாப்பிட்ற இடத்துல எழுதி போட்டிருக்கோம் மிகினும் குறையினும் அதுவும் நல்ல குரல் தான் அதாவது சரி அளவறிந்து உண்க சரி இருக்கு இருக்கட்டும் அந்த சொற்கள் அநாசகாயனம் உணவருந்தாமல் இருக்கிறது தான் பிரம்மச்சரியம் உணவருந்தாமல்னா என்ன அர்த்தம் சாப்பிடாம இருக்கிற விரதம் எம் ஆத்மானம் பிரம்மச்சரியம் என்று அனுபந்தத்தை பிரம்மவர்ச்ச சாதனவத ந நஷ்ய தஸ்மாத் அநாச காயனம் இது பிரம்மச்சரியம் சங்கராச்சாரிய ரொம்ப சொல்லலை அநாசகாயனம்ங்கிறது என்ன அறுதுன்னா ஆத்மா ந நஷ்ய ஆத்மா ந நஷ்ய ஆத்மா ஈஸ்வரனுக்கு ஒரு பேர் அநாச ஈஸ்வரனுக்கு ஒரு பேர் ஈஸ்வரன் சகுணம் பிரம்ம பேர் அநாசகாயம் லிட்ரல் மீனிங் என்னென்னா சாப்பிடாமல் இருக்கிறது ஆனால் வாஸ்தவமான அதுக்கு உபனேஷத்து கொடுக்குற பொருள் என்னென்னா அழியாத ஆத்மா என்று அதற்கு பெயர் அழியாத கடவுள் ஆத்மா ந நஷ்யதி எம் பிரம்மச்சரியேன அணுவிந்ததே எவன் பிரம்மச்சரிய கடைப்பிடித்து தன்னை அழியாதவனாக அதாவது தனக்குள் இருக்கும் தத்துவத்தை அழியாததாக அறிகின்றானோ ஆகவே அந்த அழியாத பொருளை நான் அறிகிறேன் எதனால பிரம்மச்சரியத்தினால பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கிறதுனால எனக்குள் இருக்கும் மெய்ப்பொருளை நான் அறிகிறேன் எனவே பிரம்மச்சரியத்தினால் நான் அடைகிறேன் அழியாத பரம்பொருள் அடிகிறதுனால் அதுக்கு பேர் அநாசகாயனம் அநாசகாயனம் அண்ணு அசகாயனம் அநாசகாயனம் இதுக்கு வேறு அர்த்தம் சொல்றார் ஆத்மா தீ அவ்வளோதான் அந்த டாபிக் முடிஞ்சது அநாசகாயனம் என்று எதை சொல்லுகிறார்களோ அது பிரம்மச்சரியந்தான் அப்பா அது எப்படி பிரம்மச்சரியம் ஆகும் இந்த அழியாத இறைவன் அறியப்படுவதால் அது அநாசகாயனம் என்று சொல்லப்படுகிறது அவ்வளோதான் அடுத்தது அத பிறகு இன்னொரு ஸ்துதி இப்போ மறந்துவிடப்படாது யஜ்ஞ்டம் அப்புறம் வந்து சத்திராயணம் இல்லை இந்த மாதிரி இந்த சொற்களாவது அபியாசம் ஆகட்டும் மௌனம் இப்போ என்னது அநாசகாயனம் அப்புறம் என்னது அரண்யாயனம் இத்தியாச்சத்தை எதனை அரண்யாயனம் என்று சொல்லுகிறார்களோ அது பிரம்மச்சரியமேவ அரண்யாயனம் அரண்யம்னு சொன்னால் நமக்கு தெரியும் அரண்யம்னா காட்டில் வசித்தல் காட்டில் அது பேர் அரண்யாயனம் அரண்யாயனம் என்றால் காட்டில் வசிக்கிறது வான பிரஸ்டக அரண்யாயனம் என்று எதை சொல்லுகிறோமோ அது பிரம்மச்சரியந்தான் எப்படின்னா இதுதான் கொஞ்சம் மேலே போகிறது தலைக்கு மேலே போக ஆரம்பிக்க போகிறது யஜகம் இஷ்டம் சத்தராயணம் மெளனம் அநாசகாயனம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு தேவையில்லாதான் இதே பேசுவேன் சாந்தோகத்தில் இப்படி எல்லாம் இருக்கு கிளாஸுக்கு போனதுக்கு என்னன்னா பேர்லாம் தெரிஞ்சுட்டோம் பிரம்மனை பத்தி சகசநாமத்தில் இதோ ஒரு ரெண்டு நாமத்தை தெரிஞ்சுட்ட மாதிரி தெரிஞ்சுட்டோம் இது பண்ணி சொல்லுதான் அரண்யாயனமித்யா சக்ஷத்தே அது எப்படி அது பிரம்மச்சரியன் தான் எப்படின்னா சொல்ற அரஷ்டியோ பிரம்மலோகே பிரம்மலோகே அஸ்தி ஸ்தகா போட வேண்டிதான் ஒரு ஒரு இது நமக்கு எங்கே இருக்கோமோ அங்கே எப்போவுமே நிம்மதி கிடையாது நம்ம சுவாவம் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது இக்கறைக்கு ஆசிரமத்துக்கு வந்தால் வீடு பெட்டர்ன்னு தோணும் வீட்டில் இருந்தால் ஆசிரமம் பெட்டர்னு தோணும் கடைசியில் என்னென்னா எங்கே போனாலும் இந்த மைண்டை வச்சுட்டு தானே வாழ வேண்டியிருக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஒரு வர்ணனை என்னது அரண்யாயனம் அரண்யாயனம்ங்கிறதுல என்ன சொல்கிறார் அற நியா ரெண்டு இருக்கு அர நிய சொன்னொன்னே இந்த பாட்டும் நான் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது அந்த கொசு அடிக்கிறதுக்காக வேண்டு ஆரங்கம் ஆகி இங்க என்னன்னா அரஞ அர ஞா இது என்னவா அறநியாங்கிறது அர்ணவனா கடல் பிரம்மலோகத்தில் ரெண்டு கடல் இருக்கான் எப்படி தெரியும்னு கேட்காதீங்க மந்திரத்தில் போட்டிருக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு ஜோக் உண்டு ஒரு குருக்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான் சுவாமி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல சாகனிட்ட முதல்ல சாக செத்துப்போ அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுன்னா சாகனம் பார்க்க மாதிரி அது அதுங்க போய் பார்த்தாலும் தெரியும் உபனிஷத்து சொல்கிறது அதனால சாஸ்திர பிரமாணம் அதுலேருந்து தான் நமக்கு தெரியும் அரஷ்ட அஷ்ட அரண்யம்ங்கிறதுல ரெண்டாக பிரிக்கிறது அர ஞ அர்ணவ் அர்ணவவுனா கடல்கள் அர்ணவம்னா கடல்னு அர்த்தம் மகார்ணவஹா அப்படின்னா மாபெரும் கடல் ஹிந்து மகார்ணவா அப்படின்னா என்ன அர்த்தம் ஹிந்து மகா சமுத்ரஹா எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு சமயக்கு உத்ரிச்சியதே இது சமுத்திரஹா சமுத்ரஹா நன்றாக பரந்திருப்பது அப்படின்லாம் பொருள் இல்லை சமுத்திரஹா ஏ அரஷ்ட நெஷ்ட அர்ணவோ பிரம்மலோகத்தில் ரெண்டு பெரிய கடல் இருக்கு சரி அந்த பிரம்மலோகம் எங்கே இருக்கு ஈதா திருத்தீயாம் திவி ஈதான் கரெக்டாக போட்டு கொடுத்தோம் தேர்ட் ஃபுளோர் ஃபிஃப்த் ஃபுளோர் அப்படின்னா எங்கேருந்து ஃபிஃப்த் ஃப்ளோர் கிரவுண்டு பேஸ்மெண்ட்லேருந்து ஃபிஃப்த் ஃப்ளோரா கிரௌண்ட்லேருந்து ஃபிஃப்த் ஃப்ளோரால் கேட்குறோம் இல்லையா அது மாதிரி ஆனால் உபனிஷத்தே கரெக்டாக சொல்லுது இந்த லோக்கத்திலேருந்து மூணாவது லோக்கம் அப்படி சொல்கிறது அது இப்படி காமிச்சு அழிஞ்சி இப்படி காமிச்சு அழஞ்சி இப்படி காமிச்சிரு இப்படி காமிச்சாலஞ்சி நீங்கள் எப்படி காமிச்சா அனுப்பிச்சி ஏன்னா பூமி சுற்றின்னு இருக்குது பூமி ஆகாசத்தில் சுற்றுறது பூமிக்கு கீழ் ஆகாஷம் இருக்கா இல்லையா ஆகாஷம் இருக்குது சைடில் ஆகாஷம் இருக்கா இல்லையா ஆகாஷம் இருக்குது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் கூகுளில் உருண்டே வரும் உருட்டலாம் நீங்கள் மேப்பை இப்போ அப்படிலாம் வந்தாச்சு கம்ப்யூட்டர்லேயே போனேன் கூகுளில் போனீங்கன்னா இது பண்ணிங்கன்னா சுருக்கினா இதாகிடும் இப்படி சுற்றுனீங்கன்னா உலகத்தை சுற்றலாம் நான் நிறைய சுற்றி பார்ப்பேன் ரொம்ப அழகாக இப்படி இப்படி பார்த்தோம்னா இங்கேருந்து நேரம் இப்படி போனால் தட்டினோம்னா நேராக அமெரிக்கா பார்த்து நியூ ஜெர்சியாக டக்குன்னு உள்ளே போயிடலாம் சயின்ஸு அதனோட மகிமை தான் அது இந்த திருத்தீ அஸ் அஸ்நூமி அஸ் இங்கிருந்து திருத்தீயாம் திருத்தீயாம் திவி திருத்தி மூணாவது உலகங்கிறர் பூலோக புவர்லோக்குவர்லோகம் பூராதிசப்தவியாகிருநா சொல்கிறோம் இல்லையா பூ புவ மகா ஜன தபா பூஹு புவஹ சுவஹ மஹஹ தபஹா சத்யம் பூஹ ஓகும்ுவஹ எல்லாம் மறந்து போயிது ஓம் ஜன ஓந்தப ஓகும் சத்யம் ஆக ஏழு லோகங்கள் சொல்கிறது அப்புறம் அத்தள வித்தள சுத்தல ரசாத்தல தலாத்தல மகாத்தல பாத்தாளம் ஏழு ஏழு பதினாலு லோகம் இருக்கான் இது மாதிரி இது பதினாலு லோகம் சேர்ந்தால் ஒரு அண்டமா அந்த மாதிரி எத்தனையோ அண்டம் இருக்கான் அதனால தான் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா அப்படின்னு விடுகிறோம் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா அப்படி அங்கே பிரம்மலோகம் இருக்குது அந்த பிரம்மலோகத்தில் இந்த ரெண்டு இருக்குது அறான்னு ஒரு கடல் ஞான்னு ஒரு கடல் இருக்குது அப்புறாங்க இன்னொன்று இருக்கு அந்த கடலுக்கு நடுவில் இருக்கோ என்னவோ தெரியல தேதைரம் மதியகும் சரஹா தேதைரம் தேதைரம் மதியகும் சரஹா ஐரம் இப்போ நீங்கள் மந்திரத்தை வரிசையாக பார்த்துட்டே இருக்கணும் இப்போ வந்து எது அரண்யாயனம் இத்தியாச்சத்தை பிரம்மச்சரியமே தத்து முடிச்சுட்டார் அரண்யாயனம் என்பது பிரம்மச்சரியந்தான் அது எப்படி பிரம்மச்சரியம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதனால தான் நீ இந்த உலகத்துக்கே போறேன் பிரம்மச்சரியத்தினால்தான் நீ பிரம்மலோகத்துக்கே போறேன் அந்த பிரம்மலோகத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் பிரம்மலோகம் இறைவன் சொல் பிரம்மைவலோகா பிரம்மலோகான்னு சொன்னோம் ஆனால் இங்கே மாத்திட்டோம் பிரம்மலோகம்ங்கிறது ஒரு லொகேஷன் பிரம்மமே லோகம் பிரம்மலோகம்னு இது வரைக்கும் படித்தோம் அப்படி படிக்கிற போது பிரம்மலோகம்ங்கிறது ஈஸ்வரன் சொல்லிட்டோம் இப்ப நிஜமாகவே ஒரு லொக்கேஷன் ஒரு ஒரு பிளேஸ் இருக்குது அந்த பிரம்மலோகத்தில் ரெண்டு கடல் இருக்குது அறம்னு ரெண்டு கடல் இருக்குது அந்த கடலுக்குள்ளே தீவு இருக்கோ என்னோ தெரியல இது வந்து அந்த கட அது எங்கே இருக்குது அந்த பிரம்மலோகம்னா இந்த பூலோகத்துக்கு அடுத்த லோகத்துக்கு அடுத்த லோகத்தில் இருக்குது அப்படிங்கிறது இதைத்தான் சத்தியலோகம்னு சொல்கிறது நான் இங்கே வந்து மூணுன்னு சொல்லி எடுத்து சாதாரணமாக பூஹு பூவஹா சுவஹா தான் அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த அங்கே இருக்கு ஐரம் மதியம் ஐரம் மதியகும் சரஹா அங்கே ஐரம்னா ஒரு ஒரு ஒரு லேக் இருக்கு ஒரு லேக் சரஹா அந்த லேக்கில் வந்து லேக் எப்படிப்பட்ட லேக்குனா கஞ்சினால சாப்பாட்டு கஞ்சினால ஆன லேக் அரிசி கஞ்சி குருணக்கஞ்சி என்ன கிளாஸோ உங்களுக்கு தோணும் எனக்கும் தான் தோன்றுறது என்ன பண்றது மந்திரத்தை படிக்கணும் அப்புறம் எப்படியோ ஒரு விஷயத்துக்கு வருவோம் நம்ம ஐரம்னு சொன்னா அங்க ஒரு கஞ்சி நிறைஞ்ச ஒரு பெரிய லேக் இருக்கு அதை சாப்பிட்டா என்ன ஆகும்னா சாப்பிட்டா கொஞ்சம் மதம் பிடிக்கும் மதியகம் மதியகம் அது வந்து கொஞ்சம் சங்கராச்சாரியர் சொல்றார் மதியகம் தது உபயோகினா மதக்கரம் ஹருஷோ பாதகம் சரஹா அதை இருப்பாங்க சில மெடிசன்லாம் இருக்கு அதை சாப்பிட்டா சிரிக்க ஆரம்பிச்சுடுவான் சிரிச்சுட்டே இருப்பான் அப்புறம் அழ வைக்கிறதுக்கு இன்னொரு மாத்திரை கொடுக்கணும் அந்த கஞ்சியை குடித்தா வேற ஒரு புத்தகத்தில் பார்த்தேன் தர்பகான்னு போட்டிருந்தது தர்பகான்னா அதை சாப்பிட்டா கொஞ்சம் திமுறு வரும் அர்த்தம் அர்த்தம் மதியகம்னாலே ஒரு போதை அந்த அர்த்தந்தான் ஆனால் அது எப்படி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது தெரியல இருக்கிறதை அப்படியே பார்ப்போம் அவங்க மற்ற எல்லா புத்தகத்துலையும் புராணத்தில் போட்டிருக்காங்க இல்லையா மற்றவங்க புத்தகத்தில் அங்கே போனால் திராட்சத்தோட்டமாக இருக்கும் திராட்சத்தோட்டம் இருந்தால் கண்டிப்பாக ஒயின் ஃபேக்ட்ரி இருக்கணும் இருக்கணுமா வேண்டாமா ஏன் சுவாமி இப்படிலாம் பேசுகிறேன் திராட்ச ரசம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கணும் அங்கே அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவங்க புராணத்தில் சொல்கிறாங்க அவங்க புஸ்தகத்தில் இருக்க திராட்சை தோட்டமெல்லாம் இருக்கும் அங்கே போய் நிறைய திராட்சை எல்லாம் சாப்பிட்லாம் போகிறோம் ரொம்ப நேரம் நான் சொல்லலை அதனால் அங்கே வந்து இராண்ணம் தன்மயா ஐரகா மண்டகா தேன ஐரம் மண்டகான கஞ்சி யவாகூ சம்ஸ்கிருதத்தில் கஞ்சிக்கு பேர் யவாகூஹு யவாகு ஹோமத்தில் எல்லாம் இந்த திரவியம் இருக்குது யவாகூலாம் பண்ணணும் கஞ்சியெல்லாம் ஆகுதி பண்ணுறதுலாம் இருக்குது சில யாகங்கள்லாம் வாஜப்பேயம் வாஜப்பேயம் முழுக்க கஞ்சி தான் அரிசி இருக்கே அரிசியை கஞ்சி மாதிரி ஆக்கி இது பண்ணி தேவதைகளுக்குலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் குடிக்கணும் வாஜம் பிபதி இத்தி வாஜப்பேயி வாஜம் பிபதி இத்தி வாஜப்பேயி வாஜம் நம் வாஜ் மே தாஜப்பேய பூத்தோமே திணியுதிரவதி சோமிரகை அமுமேவ்லோக்கம் அபிஜய பிரயசுராமேவர்லோக்கீ ஒரு பெரிய மந்திரம் அது அதில் தான் இந்த ஹிண்டியபாத்தம் வருது ஹிண்டிய பூர்ணம் தோோ பூர்ணம் ஹிரண்ய பாத்திரம் ஹிரண்ய பாத்திரம்னா என்னது தங்க பாத்திரம் மதோ பூர்ணம்னா என்ன நிறைய தேன் விட்டுருக்கேன்னு அர்த்தம் நம்ம தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஹிரண்ய பாத்திரம் மதோ பூர்ணம் ததாத்தி ஒரு தங்க பாத்திரத்தை கலசத்தில் முழுக்க தேனை விட்டு வாத்தியாருக்கு துப்பியமகம் சம்பிரதேன்னு கொடுக்கணும் ஹிரண்ய பாத்திரம் மதோ பூர்ணம் ததாதி மதவியோ சாநீதி ஏகதா பிரம்மண உபஹரதி ஏகதைவயமான ஆயுஷ்தேஜோ ததாத்தி அந்த காலத்தில் இருந்திருக்கு பொருள் இல்லாட்டி எப்படி கொடுப்பாங்க இதை வச்சே நம்ம என்ன புரியும் இதெல்லாம் அகச்சான்று இந்த வேதங்களே அகச்சான்று நம்ம எக்கானமி எப்படி இருந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு இது பிரமாணம் ரெண்டே பாத்திரம் மத பூர்தான் கற்பனையாக பண்ணுறான் இல்லாட்டி எப்படி பண்ணுவான் இருக்கட்டும் அதனால் அந்த கஞ்சி அங்கே நிறைஞ்சிருக்கு தது உபயோகினா மதக்கரம் சங்கராஜ் ஹரிஷ உத்பாதகம் சந்தோஷத்தை அதிகமாக்கும் உத்பாதகம் சரஹா சில போத அவங்க என்ன மூடில் சாப்பிட்றானோ அந்த மூடு மெயின்டைன் ஆகுமா அப்படிலாம் சொல்கிறாங்க நமக்கு அனுபவம் இல்லை கேள்வி ஞானம் தான் ஹருஷோத்பாதகம் சரஹா தத் அஸ்வத்தா அங்க ஒரு அரசு அந்த அரசமரம் என்னது சோமசவனஹ சோமசவனஹா அஸ்வத்தா விரக்ஷா எல்லாம் பிரம்மலோகம் டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்க பிரம்மலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா யாரா ஒருத்தர போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க நயாகிரா ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நயாகிரா ஃபால்ஸை பற்றி ஒருத்தர் வர்ணிக்க மாட்டாரா என்ன பத்ரிநாத் எப்படி இருக்குன்னா கேட்க போகிறான் பத்ரிநாத் எப்படி இருக்கும் கேதார்நாத் எப்படி இருக்கும் அமர்நாத் எப்படி இருக்கும் கைலாசபர்வத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது அது மாதிரி இங்கேயும் சொல்கிறது ஆஹா அங்கே அது அங்கே இருக்குது அஸ்வத்தஹா விர்சகா சோமசவனஹா சோமசவனம்னா அமிர்தம் அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இருக்கு தன் நிஸ்ரவம் நிச்ரவா அமிர்தசிரவா இவா சோமான்னா அமிர்தம் சோமசவனம் சவனம்னா உணவு சோமசவனம்னா அமுத உணவு அந்த அஸ்வத்த மரம் அது அமுதத்தை கொடுக்கக்கூடிய அந்த மரம் இதெல்லாம் அஸ்வத்த மரத்துக்கு ரொம்ப மகிமை ஜாஸ்தி இருக்கிற எல்லா மரங்கள்லேயும் மூணு மரம் விசேஷமாக சொல்லப்படுறது நெக்ரோதோ தும்பரோஸ்வத்தஹா என்று விஷ்ணு சாஸ்திர நாமன் சொல்கிறது ஆலமரம் அவுதும்பரகனா அத்தி எல்லாமே இருக்குது நம்ம ஆசிரமத்தில் ஆலமரம் இருக்குது இந்த பக்கம் ஒரு அரச மரம் இருக்குது முந்திங்க ஒன்று இருந்தது பெருஷா மூணு பக்கம் ஒன்று மூணு உண்டு இந்த பக்கம் அந்தபக்கம் அந்த பக்கம் அத்தி மரம் பின்னால் ஆலமரம் நெக்ரோ தோதும்பரோ ஸ்வத்த ஸ்டானூராந்திர நிஷூதனஹ இதை பற்றி ஒரு பெரிய கட்டுரையே வந்தது ரீடஸ் டைஜஸ்ட் எல்லா மரங்களையும் காட்டிலும் இந்த மூணு மரத்துக்கு விசேஷம் ஜாஸ்தியாக தண்ணியை நல்லா சேகரித்துக்குமா தண்ணியை நல்லா கொடுக்கவும் செய்யுமா அந்த வேறு இந்த மூணு மரத்துலேயும் ரொம்ப விசேஷம் அரச அதனால தான் அதுக்கு பேர் மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய விரக்ஷ ராஜாய தே நமஹா மூலத்தில் வேர்ல பிரம்மா இருக்காராம் மத்தியில விஷ்ணு இருக்காராம் நுனியில சிவன் இருக்காராம் அதனால் அரசமரமே திருமூர்த்தி ஸ்வரூபம் அதை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறேன் அதை பற்றி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணரு சொல்கிறார் அஸ்வத்த சர்வ விரக்ஷாணாம் விரக்ஷங்களுள் நான் அரசமரமாக இருக்கிறேன் அங்கே அங்கே ஒரு அஸ்வத்த மரம் இருக்குது அஸ்வத்த சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு அதனால் இங்கே அஸ்வத்தா விரக்ஷா மந்திரத்தில் என்ன இருக்கு தத் அஸ்வத்தா அதில் இன்னொரு அர்த்தம் சொல்கிறது உண்டு ஸ்வஹா ந திஷ்டதி இது அஸ்வத்த நாளைக்கு இருக்காது அப்பா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது திருஷ்ட நஷ்டஸ்வபாவா அப்படி சொல்லுவோம் ஆனால் இந்த காண்டெக்ஸ்டில் சும்மா அஸ்வத்தான் சோமசமனஹ அஸ்வத்த அமிர்தத்தை ஆகாரமாக கொடுக்கக்கூடிய அஸ்வத்தம் அமிர்தசிரவஹா சங்கராச்சர சொல்லியார் அபராஜிதா அடுத்த பேர் என்ன அபராஜிதா சாதாரணமா இது சாத்த சாஸ்திரங்கள்ல சக்தியை வழிபாடுற சாஸ்திரங்கள்ல எப்படி சிவலோகம் விஷ்ணு லோகம்னு சொல்றோமோ அது மாதிரி தேவி லோகத்துக்கு பேரு அபராஜிதா பரே அபர் ந பரேன ஜிதஹா எவராலும் வெல்ல முடியாத இடம்னு அர்த்தம் யாராலையும் ஜெயிக்க முடியாது மாபெரும் வல்லரசு உள்ள போய் ஒன்னு அட்டாக் பண்ண முடியாது அபராஜிதா அபராஜிதாங்கிறது பிரம்மலோகத்துக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா சங்கராச்சாரிய ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்ற ஒரு வார்த்தை பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்காதவர்களால் வெல்ல முடியாது பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களால் வெல்லக்கூடியது அப்படிங்கிறார் அடையக்கூடியதுங்கிறார் பிரம்மச்சரிய சாதன ரகிதைஹி பிரம்மச்சரிய சாதனவத்திய அந்யி ந ஜியத்தே இத்தியபராஜிதா அந்த ரெண்டு வார்த்தையும் போடுறார் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களால் அடையப்படுவது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்காதவர்களால் அடையப்படாது என்று அங்கே குறிப்பிடுகிறார் அபராஜிதா அதனால அந்த இடம் அப்படி உயர்ந்தது அபராஜிதா நாம அபராஜிதா அப்புறம் வந்து அபராஜிதான்னு அதுக்கு பேரா அங்கே பிரம்மணா பூஹு பூர் பிரம்மணான் இருக்குது பூஹுங்கிறது சிட்டி நகரம் அங்கே இருக்குது எல்லாம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா லலிதா சாஸ்திரநாமத்தில் இந்த ஸ்ரீசக்ரம் இருக்குது இல்லையா அந்த ஸ்ரீசக்கரமே ஒரு பெரிய சிட்டி அது பேரே ஸ்ரீபுரம் ஸ்ரீபுரம் அப்படி தான் இப்போ கட்டியிருக்கார் இந்த வேலூரில் இந்த நாராயணி பீட்டம் சுவாமி ஸ்ரீபுரம் ஸ்ரீபுரம்னா அந்த அமைப்பே இப்படி தான் இருக்கும் அந்த டெம்பிள் இருக்குன்னா அதுக்குள்ளே வந்து ஒன்று ஒன்று அந்த சுவரே வந்து வைரத்தினால் ஒரு மதுள் சுவர் அப்புறம் வந்து வைடூரியத்தினால வயிற்று சுவர் அப்புறம் கோமேதகம் ரத்னங்களால் மதுர் சுவர்கள் உள்ளுக்குள்ள வாட்டிக்காய் தோட்டங்கள் அதில் வந்து நிறைய விரக்ஷங்கள்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ள அரண்மனையில் போய் ராஜாவை பார்க்கணும்னா அவ்வளோ பெரிய க இது சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி உள்ளே போயின்ட்டே இருக்கும் நீங்கள் அந்த ஸ்ரீபுரத்தையே பேர்ட் ஐவியூ பண்ணி பாருங்கள் அது மாதிரியே ஒரு சிட்டி இருந்தால் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அப்படி பேர் இருக்குது ஸ்ரீசக்ர நகர நாயகி காமாட்சிக்கு பேர் உண்டு ஸ்ரீசக்கர நகர நாயக்கி இந்த சிட்டியே இப்படி தான் இருக்கும் அது மாதிரி பிரம்மலோக அதை தான் நம்மளும் இங்கே கட்டுறோம் ஸ்ரீபுரம் அந்த பிரம்மலோகத்தில் சமுத்திரங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் அந்த ஸ்ரீசக்ர வர்ணனை அந்த ஸ்ரீசக்கர அந்த அது அது வந்து இந்திரிய விஷயமாகவும் இருக்கும் அதில் தத்துவங்களும் நிறைஞ்சிருக்கும் ஆஹ் பூஹுன்னா ரேபாந்தா ஸ்திரீலிங்க பூர்ஷப்தூஹு புறவு புறஹா ஆகையினால பூஹு அப்படின்னு சொன்னால் புறம் சிட்டி பிரம்மணா பூஹு அப்படின்னா அர்த்தம் பிரம்மத்தினுடைய நகரம் அது எப்படிப்பட்டதுன்னா ஹிரண்மயம் பூஹு ஸ்வர்ணமயமாக இருக்குது இப்போ நீங்கள் வெங்கடாச்சரபதி கோயிலை அந்த ஸ்ரீபுரம் அவர் கட்டிருக்கிற கோயிலையே நினச்சாலே தெரியும் இதெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு தான் பண்ணுறாங்க சில்பசாஸ்திரமெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது நம்ம லைப்ரரியில் வச்சுருக்கான்னு தெரியல யாருக்கும் கொடுத்தோம் மய மதம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது மய ியன் ஆடெக்சர் அறுபத்தி நாலு டவுன் பிளானிங் இருக்கிறதுக்குள்ள எல்லாம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் ஒரு சிட்டியை எப்படி கட்டணும் நகரத்தை உருவாக்கணும் பேரே மய மதம் மோத்திலால் பினாரசிதாஸில் போட்டிருக்காங்க ரெண்டு வால்யூம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் நாலாயிரம் ரூபாய் அந்த புஸ்தகம் மய மதம் மயன்னு ஒரு ஷில்பி விஸ்வகர்மா இன்னொரு ஷில்பி இவங்களால் எழுதப்பட்ட சாஸ்திரங்கள் இன்றைக்கி இருக்குது விஸ்வகர்மாவோடது இருக்க தெரியல மயமதம் இருக்குது மயனை வந்து அசுரசில்பின்பாங்க விஸ்வகர்மாவை தேவசில்பின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க கசின் தான் எப்பவுமே ஒரே ஃபேமிலியில் வந்து ஒரு ரெண்டு கட்சியில் இருக்கிறது இல்லையா அது மாதிரி வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தால் ஆளுக்கு ஒரு கட்சியில இருந்தால் எப்படி இருந்தால் ஏதோ ஒரு கட்சி நம்ம வீட்டில் இருக்கும் ஆட்சியில் தான் இருக்கும் அது மாதிரி ஆ சோமசவனஹா தபராஜிதா பிரம்மணா பூஹு பிரபு விமித்தம் பிரபு விமித்தம் இரண்மயம் அந்த பிரபு பிரபுன்னா தலைவன் பிரம்மத்தினுடைய நகரம் அங்கே நகரத்தில் யார் கட்டியிருக்கா அந்த இறைவன் அந்த பிரம்மதேவன் பொன்மயமான ஒரு நகரத்தை நிர்மி நிர்மாணம் செய்திருக்கிறான் பொன்மயமான ஒரு நகரத்தை விமித்தம்னா நிர்மித்தம்னு அர்த்தம் விமித்தம் பிரம்மண ஹிரண்யர்பமஷ்டி சூக்மசரீர அபிமானி சைத்தன்யம் பிரம்மணா பிரபுணான்னு விட்டார் சங்கராஜர் விசேஷேண மதம் நிர்மிதம் விமித்தம் அப்படிங்கிறத விமத விசேஷ மதம்னு சொல்றாரு சௌவர்ணம் பிரபு விமித்தம் மண்டபம் இது வாக்கியசேஷண்மயம் மண்டபம் அஸ்தி இப்ப இமேஜினேஷன் ஒரு கற்பனைதான் இது இப்படி பண்ணிருக்கு உபநிஷல்றது அப்படி ஒரு நகரம் இருக்கப்பா இப்ப இது புரிஞ்சுக்கணும் நாம இப்ப இப்ப என்ன விஷயம் என்னதுன்னா அரண்யம் அரண்யாயணம் அரண்யாயனத்துக்கு என்ன அர்த்தம்னா அரண்யாயனம்னா பிரம்மச்சரியம் தான் பிரம்மச்சரியன்னா பிரம்மச்சரியத்தினால்தான் நீ அந்த உலகத்தை அடைகிற பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சியான நீ அந்த லோகத்துக்கு போகலாம் அங்கே ரெண்டு சமுத்திரம் இருக்குது அங்கே வந்து ஒரு உணவுனால உணவு கஞ்சினால் ஒரு சரோவரம் இருக்குது அங்கே ஒரு அரசமரம் இருக்குது ஒரு அரசமரம் இல்லை அங்க அரசமம் இருக்கு கற்பனை படிக்க ஒரு பெரிய இடம் இத கற்பனை பண்றதுக்கே நமக்கு முடியாது அந்த கற்பனை பண்றதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு எப்படி எல்லாம் கற்பனை பண்ணணும் அந்த புஸ்தத்தை நான் இப்படி படிக்கல இல்லாட்டி அதை படிச்சு அது தனியாக கிளாஸ் எடுக்கலாம் வந்து உங்களுக்கு எல்லாம் இருக்கு இப்ப கண்ணை மூடிக்கங்க எல்லாரும் வைரத்தை நினைச்சுங்க வைரத்தினால கோட்டை அப்புறம் இப்போ கோமேதக கோட்டை இமேஜின் பண்ணிக்கவங்க ஒன்னா அட்லீஸ்ட் இமேஜினேஷனாகவும் பண்ணுங்களேன் அதாவது பண்ணி வைப்போமே இப்போ இங்கே தட்சிணாமூர்த்திக்கு காட்டுற கொடை ஸ்லோகமும் பார்த்தா அந்த ஒரு தாமரை பூ வைக்கிறான் தங்கத்தில் சுவாமிக்கு மேலே அதோடய வர்ணனையை பார்த்தா அந்த ஸ்லோகம் ஸ்லோகம் இப்படி நினைவு பொருள் அங்கே சாயங்காலம் சொல்கிறது பார்த்தா தெரியும் அதுபடி பண்ணணும் பண்ணணும்னா அது ரொம்ப விலையாயிடும் வெறும் தாமரப்பூ தங்கத்தில் இருக்குது தினமும் அதை சுவாமிகிட்டேருந்து எடுத்து அலம்பி வச்சுட்டு திரும்பவும் சாயங்காலம் சுவர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்னு தக்ஷாமூர்த்தி கையில் வச்சு விட்றாரு இல்லையா அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகப்படி அது இல்லை ஒரு தங்கம் தான் இருக்குது ஸ்லோகம் நினைவுக்கு வரல அப்புறம் சொல்கிறேன் रात्री பாப்போம் ராத்திரி கிளாஸ்ல சொல்ல முடியுறத பாப்போம் அப்பூர் பிரம்மண பிரபு விமித்தம் ஹிரண்மயம் இருக்கு அங்கதான் போறோம் அடுத்த ஸ்லோகம் அடுத்த மந்திரம் தத்திய வை தாவரஞ்சா பிரம்மச்சரியேணுவிந்தி कामचारो ைோ துக்காமாரோயத்த பரம் பரம் யார்ணோக்கே ப்ரமச்சியேவிந்த ைோ காமாரோவ பிரம்மலோகே ஸ்தகான் படிக்கணும் பிரம்மலோகத்தில் இருக்கிறது இந்த அரஞ்ச அரண்யத்துக்கு அர்த்தம் அர்ணவோ பிரம்மலோகே இருக்கிறது பிரம்மச்சரியேன அணுவிந்தி பிரம்மச்சரியத்தினால் இதை ஆச்சாரிய பிரம்மச்சரிய விரதத்தோடு शास्त्र आचार्य साधनेन आचार्यु अग्रहुरा ब्रह्मचर्य साधन अनुविंदी तब ब्रह्मलोक त्रह्मचर्यसाधनता ब्रह्मविदा இறைவனை அறிந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடி பிடிக்கின்றவர்களுக்குத்தான் இது அடைய முடியும் தேஷாமேவ பிரம்மலோகா தேஷாம்னர்த்தம் தேஷாம் பிரம்மச்சரிய சாதனவதாம் பிரம்மச்சாரிணாம் அர்த்தம் பிரம்மச்சரியத்தை சாதனமாக உடையவர்கள்தான் இந்த பிரம்மலோக்கத்தை அடைய முடியும் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் இறைவனை அடைய முடியும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களால் தான் இறைவனை நன்கு உணர முடியும் தேஷாகம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி அவங்க என்ன சர்வேஷு லோகேஷு சர்வேஷு லோகேஷுன்னா என்ன அர்த்தம் எல்லா இடத்துலையும் எந்த இடத்துக்கு வேணாலும் எந்த ஃபார்ம்ல வேணாலும் போயிடலாம் சினிமால எல்லாம் இல்லையா ஒருத்தர் ஒருவார் திடீர்னு வடிவத்தை மாத்திப்பார் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார் ஆஞ்சநேயர் வந்து ராமனையும் லக்ஷ்மணரையும் பார்க்குற போது வேஷத்தை வடிவத்தை மாற்றின்றார்னு இருக்கு ஒரு பிராமணனாக வே வேஷம் போட்டு வந்தார் அப்படின்னு இருக்கு பிராமண வேஷத்தில் வந்தார் நீங்கள் சினிமாவிலாம் பார்க்கலாம் இந்த சூர்பனகை வந்து திடீர்னு வேஷம் மாற்றிப்போம் அப்புறம் வந்து அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அப்புறம் திரும்பவும் அந்த ரூபம் வந்துடும் அதுக்கு பேர் அதனால்தான் பேரே காமரூபிணி காமரூபிணின்னா என்ன அர்த்தம்னா விரும்பிய வடிவத்தை எடுக்க முடியும் நினைச்ச ஃபார்ம் எடுத்துக்கலாம் அனிமா மகிமா எல்லாம் இருக்க அனிமா மகிமா கரிமா லக்கிமாலாம் இருக்க சித்தி அஷ்ட சித்திகள் வேணும்னா நம்மளை சின்னதாக்கிக்கலாம் வேணும்னா நம்மளை பெருசாக்கிக்கலாம் எல்லாம் வந்திருக்கு இப்படியே இருப்பார் திடீர்னு விஸ்வரூபம் எடுத்துடுவார் சுவாமி ஆஞ்சநேயர் வந்து ராவணன் விட பெருசா வால் சுருட்டி மேலே ஏறி உட்கார்ந்து விடுவார் ஆஞ்சநேயரை விட பிரியா பிரம்மச்சாரிக்கு ஒரு உதாரணம் யாரை சொல்கிறது ஆகினாலும் ஆஞ்சநேயரை தான் வந்து பிரம்மச்சரியத்துக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க ஆக காமச்சாரோ என்ன அர்த்தம் காமச்சாராங்கிற வார்த்தைக்கு சௌரியம் போல ஃப்ரீ பேர்டு எங்கே வேணாலும் இருக்கலாம் பண்ணலாம் ஆனால் அதர்மமாக பண்ணுவான்னு அர்த்தம் கிடையாது ஏன் வச்சுக்கணும் அவர் விரும்பியபடி எல்லாம் நடக்கும் இந்த காமச்சாரகாங்கிறது ஏற்கனவே பல நம்ம படித்தாச்சு ஆனால் நான் எல்லாம் அவன் சுருக் இன்னொரு பாஷையில் சொன்னான் அவன் நிறைவாக இருப்பான் எல்லா பொருள்களையும் உணர்ந்து நிறைவாக இருப்பான் இது காமச்சாரகா சாதாரண அர்த்தம் பார்த்தா என்னன்னா இஷ்டம் போல இருப்பான் என்னவோ எப்படி கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று அதர்மத்தை சொல்லிடக்கூடாது ஆனால் அதே சமயம் என்னென்னா இதனுடைய சூக்ஷ்மான அர்த்தம் என்னென்னா ஏன்னா இது வைராக்கியம் பிரம்மச்சரியத்தை கிடப்பிடிக்கிறாயும் இவனுக்கு என்ன ஆசை வரப்போறது அப்போ அந்த கேள்வி நம்ம கேட்போம்னு தெரியும் அப்போ என்ன ஆசை வரப்போகிறது ஒன்றும் கிடையாது அதனால் அவனுக்கு நிறைவாக இருப்பான்னு அர்த்தம் பண்ணி கடைசியில் அதுக்கு தான் போகிறாயும் அது ஆதிசங்கரன் குறிப்பிடுறார் நல்லாவே குறிப்பிட்றார் சர்வேஷு லோகேஷு காமச்சாரா பவதி நான் அந்நேஷாம் அபிரம்மச்சரியபராணாம் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்காதவர்களுக்கு இது கிடைக்காது பாஹ்ய விஷய ஆசக்த புத்தி நாம் கதாச்சிதப்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் நாட்டம் இருக்கின்ற பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்காதவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் கதாச்சிதபி கிடையாது ஆஹா இது இங்கே தான் நிறைய விஷயங்கள்லாம் ஆதிசங்கரர் விசாரம் பண்ணுறார் இந்த பக்கத்தில் தான் இந்த இதுக்கப்புறம் ஒரு ஒரு விசாரம் இருக்குது அது நான் இப்போ நான் அதை பற்றி சொல்லலை இப்போ இந்த மந்திரங்கள் பூர்த்தியாகிறது இந்த பகுதி முழுக்க இந்த அஞ்சாவது கண்டம் முழுக்க நம்ம பார்த்த விஷயம் என்ன பிரம்மச்சரியத்தின் அவசியம் பிரம்மச்சரியத்தின் பெருமை அதன் மூலம் இறைவனுடைய பெருமையும் சொல்லப்பட்டது இறைவனை உணர வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்தியது என்றெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும் ஆக இதில் மொத்தம் நாலே மந்திரம் இந்த நாலு மந்திரத்தில் யஜ்ஞா இஷ்டம் சத்தராயணம் மெளனம் அநாசகாயணம் அரண்யாயணம் என்று சொல்லி கடைசியில் அதனுடைய பிரயோஜனத்தையும் சொல்லி முடிவு பண்ணிவிட்டது ஆஹ் இந்த மந்திரங்கள் எல்லாத்துலேயும் பாருங்கோ பிரம்மச்சரியம் எத்தனை தடவை வந்திருக்கு பாருங்க பிரம்மச்சரியமேவ பிரம்மச்சரியேன பிரம்மச்சரியமேவ பிரம்மச்சரியேன ஒரு மந்திரத்துலேயே எவ்வளோ இருக்குது பாருங்க நாலு பிரம்மச்சரியம் அப்புறம் வந்து பிரம்மச்சரியமேவ பிரம்மச்சரியேன பிரம்மச்சரியமேவ பிரம்மச்சரியன எட்டு அப்புறம் பிரம்மச்சரியமேவ பிரம்மச்சரியேன பிரம்மச்சரியமேவ அப்போ பதினொன்று அப்புறம் இங்கேயும் பிரம்மச்சரியேன பன்னெண்டு தடவை பிரம்மச்சரிய சப்தமே வந்திருக்கு அஞ்சு மந்திரங்களில் இந்த பிரம்மச்சரியங்கிற வேர்டே பன்னெண்டு தடவை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு எந்த சொல் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறதோ அந்த சொல் மிக முக்கியமானது பொருள் அதுக்கு பேர் அபியாசம்னு பேர் தத்துவமசி தத்துவமசின்னு ஒன்பது தடவை சொல்கிறார் ஸ்வேதகேத்துவுக்கு உத்தாலகர் அது அபியாச வாக்கியம்னு பேர் மாதிரி பன்னெண்டு தடவை இங்கே பிரம்மச்சரிய சப்தம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால ரொம்ப அபியாச வாக்கியம் பிரம்மச்சரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் எழுமையும் ஏமாப்புடைத்து உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து செயற்கரிய செய்வார் பெரியர் எல்லாம் இத வச்சுதான் சொன்னது பிரம்மச்சரிய வச்சுதான் சொன்னது செயற்கரிய செய்வார் பெரியர் செயற்கரிய செய்களாதார் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புழார் கோமான் இந்திரனே சாலும் கரி ஆ திருக்குறள்ல நீத்தார் பெருமைன்னு இருக்கு நீத்தார் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியெல்லாம் ஒருங்கு ஆக துறவரை எல் படித்து பார்த்தாலும் தெரியும் நீத்தார் பெருமை படிச்சாலும் தெரியும் இவ்வளவு சிறப்பு இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய முன்னோர்களெல்லாம் இதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க புல நின்பம் அனுபவிக்கிறதுக்காக மனித உடல் கொடுக்கப்படவில்லை என்பது நம்ம சாஸ்திரங்களுடைய தீர்மானம் புலநின்பம் மாத்திரம்தான் மனித உடலின் குளி குறிக்கோளாக இருந்தால் இந்த மனித உடலின் சிறப்பு இல்லை மனித உடலை வீணாக்கியவர்கள் ஆகிவிடுவோம் ஆக புல இன்பத்தை அனு மாத்திரம் அனுபவிக்கணும்னா மற்ற சரீரமே போரும் ஆக மனுஷரீரம் தான் தர்மத்துக்கு சாதனம் ஞானத்துக்கு சாதனம் மோக்ஷத்துக்கே சாதனம் ஆக வேறு மனுஷ சரீரத்தினுடைய பெருமையை ஏற்கனவே பார்த்தோம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தார் சொன்னார் முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த மந்திரம் இருக்கு இங்கே முதல் ண்டம் ஆறாவது மந்திரம் இமம் அனனுவி விரந்தேத்தன் காமாஸ்தம் லோக்கேஷாரோ அஹா ஆமாவி விர்த்தேத்திச்சியன் காமாஸ்த் சர்வோக காமச்சாரோ ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்குதான் இதெல்லாம் மந்திரங்களெல்லாம் சம்பிரதாயமாக மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது பழக்கம் இனி ஆறாவது கண்டத்துக்கு போகிறோம் ஆறாவது கண்டம் படிக்கலாம் அத்தயா ஏதா ஹுதய நாட் தாஹா பிங்கள்தி शुक्लस्य नीलस्य पीतस्य लोहितस्य अथयायेता हृदयस्य அேத்த தாங்க அணிம் நிதி பிங்கலேஷ் நிலையீத்தோ சங்கராச்சாரருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் குடுக்கிற ரொம்ப அழய்ஸ் புண்டரீக்கம் எணவிசிஷ்டம்மச்சரவிஷய அன்திருஷ்ணாஸ் தூர்யா நாட்யவ் நாடீண்டர்பேர் குடுக்கிறார் இந்த ண்டீண்ட இந்த செக்ஷனுக்கு அவர் சங்கராச்சாரியர் கொடுக்கிற பேரு நாடி நாடீகண்ட்கீதையில எட்டாவது அத்தியாயம் முடிஞ்சு ஒன்பதாவது அத்தியாயம் தொடங்குற போது ஆதிசங்கரர் ஒரு முகவரை கொடுப்பர் அஷ்டமே நாடி துவாரேன தாரணா யோகா புரோக்தா சச்ச துஷ்பிராபா ஒன்பதாவது அத்தியாயம் தொடங்குற போது அவதாரிக்காக்கியம்யால் போது எட்டாவது அத்தியாயத்தில் அக்ஷர பிரம்ம யோகம் ஆதிசங்கர தாரணாாயோகா அப்புறம் என்ன சொல்லுவார் அது வேண்டாம் பேர் அது வேண்டாம் அது ரொம்ப பக்குவம் இல்லாதவனுக்கு நம்ம இங்கேயே நாடியும் வேண்டாம் கிருஷ்ணன் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம இங்கேயே எல்லாம் புரிஞ்சுன்னு போவோம் அதெல்லாம் வேண்டாம் அது ரொம்ப இதெல்லாம் புரியாதவனுக்கு தான் அது இது புரியறவனுக்கு அது தேவை இல்லை அதனால் ராஜவித்யா ராஜகுக்ய யோகம் உபதேசிக்கப்படுகிறது பிரத்ய அவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம் ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷ அவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார் இங்கேயே புரிஞ்சுன்னு போலாம் என்னத்துக்கு இந்த மண்டையை பிச்சுண்டு இதெல்லாம் போயிடு அப்படி ஆனால் இங்கே நிறைய பேருக்கு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பிடிக்கும் நிறைய பேருக்கு இப்படி எல்லாம் சாதனை பண்ணணும்னு ஆசை எல்லாம் இருக்கு ஆஹ் நல்ல பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடுக்குறோம் எங்களை தொந்தரவு பண்ண இவங்க பண்ணிட்டுருங்க அவங்க அவங்களுக்கு என்னன்னா இந்த சுவாமிலாம் சாதனையே பண்றது இல்லை வெறும் பேச்சு அப்படின்னு விடுவாங்க அவங்களுக்கு நம்மளை சாதனை பண்ணலேன்னு சொல்றதுல ஒரு ஆனந்தம் நம்ம சாதனை பண்றோங்கிற கர்வம் இன்னொருத்தன் சாதனை பண்ணலைங்கிற பா சாதனை பண்ணலைங்கிறத சொல்லிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்களும் ஒன்றும் சாதனை பண்ணலை சொல்கிறது எல்லாம் பிரமை தான் சரி எதுக்கு இதை சொல்கிறோம்னா இங்கே வந்து இந்த மந்திரம் என்ன பண்ணுறது சங்கராச்சாரியம் எப்படி கொடுக்குறாரு பிறகு ஒரு சின்ன பேராகிராஃபில் உள்ள தாமரையில் இருக்கின்ற தாமரை போன்ற ஹுதயத்தினுள் இருக்கின்ற ஆகாசத்தில் யசோக்த குண விசிஷ்டம் பிரம்ம இந்த சகுண ஈஸ்வரனை பிரம்மத்தை பிரம்மச்சரியாதி சாதன பிரம்மச்சரியம் முதலானன் குட்டர் எக்ஸட்ரா எல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் சம தம உபரத்தி திதிக்ஷா ஸ்ரத்தா எல்லாம் போட்டுக்கணும் இல்லாட்டி இதனால் அது கிடைக்கும் பிரம்மச்சரியாதி சாதன சம்பிய விஷய அனிர்த்த திருஷ்ணா பொய்யான புற உலக பொருள்களை பொருள்களில் இருக்கும் ஆசையை விட்டவனாய் சன் உபாஸ்தே இவன் செல்ஃபோன் வச்சிக்கல ஐபேட் வச்சுக்கல எல்லாத்தையும் விட்டுட்டான் அது இப்போ ரொம்ப சொல்லணும் எல்லாத்தையும் விட்டுட்டான் ஆசிரமத்துக்கு வரையின்னு வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டான் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தெக்தாக விஷய அனர்த்த திருஷ்ணஹா என்ன லாங்குவேஜ் பாருங்க அதனால தான் சங்கராச்சாரியார சிவாவதாரம்ங்கிறோம் இப்படி இப்போ கடக்கடக்கடனு எழுதி தள்ளிட்டு போயிருக்கார் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள அவர் எழுதி இருக்கிறத நமக்கு படிக்கிறதுக்கு முந்நூறு வயசானாலும் முடியாது அது ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்லலை எக்ஸாஜிரேஷன் கிடையாது ட்ரூத் உண்மை ருத்தம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி இந்த ஒரு சென்டென்ஸை படிச்சுட்டு அதை நினைக்கிறதுக்கே டைம் போட மாட்டேங்கிறது என்ன வேர்டு வருவோம் தியக்த பாஹ்ய விஷய அனுர்த்த கிருஷ்ணகா ஒரு என்னெல்லாம் வைக்க முடியுமோ வைக்கிறார் அதாவது தியக்தாக்ய விஷய அதாவது வெளி விஷயத்தை விட்டுட்டான் எப்படிப்பட்டதுன்னா பொய்யான வெளி விஷயத்தை விட்டுட்டான் பொய்யான வெளி விஷயத்தை எப்படி விட்டான்னா ஆசை அதாவது அதுல இருக்கிற ஆசையை விடுறதன் மூலம் விட்டுட்டான் கிருஷ்ணர் கீதையில சொல்லுவார் இல்லையா ஸ்பர்ஷான் பகிர் பாஹ்யான் பாக்யான் ஸ்பர்ஷான் பகி கிருத்வா அஞ்சாவது அத்தியாயத்தில் கடைசியில் வரும் வெளி விஷயங்களை வெளியிலேயே வச்சு வெளி விஷயங்களை வெளியில் வைக்கிறதுனா அது வெளியில் தானே இருக்கு ஏன் வெளியில வைக்கிறதுனா நீ அதை உள்ளே எப்போ பார்த்தாலும் உள்ளே போட்டுருக்க ஆகையினால அதெல்லாம் நினைக்காதேன்னு அர்த்தம் எதை பத்தி நினைக்காதேப்பா வெளி விஷயங்களை வெளியிலேயே வைத்து அது மாதிரி சன் என்ன பண்ணுறான் குவாலிட்டி டைம் ஃபார் மெடிடேஷன் குவாலிட்டி டைம் ஃபார் மெடிடேஷன் என்ன மெடிடேஷன் ஹயத வித்யா ஈஸ்வரனை ஹிருதயத்தில் தியானம் பண்ணுறான் அப்புறம் அவனுக்கு என்ன ஆகும் பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயத்துக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு யமிய மனோஹதி நரு மூர்னியாத்மனப்பாணம் ஆஸித்தோயா ஓமித்தேகாட்சன் மாமனுஸ்மரன் யாதி தியஜம் தேதி பரமா இந்தந்து ஜீவனப்பிரிச்சுக்கிறது உயிரே உடம்புல இருந்து பிரிக்கிறது இப்போ வந்து இது எப்படி இந்த உயிர் உடம்புல இருந்து கிளம்பி ட்ராவல் பண்ண போகிறதுன்னு சொல்ற இந்த தகரோபாசகன் தகரவித்யா சாதகன் அவனுடைய அவனுடைய மரணம் வர்ணிக்கப்படுகிறது தகரவித்யா சாதகனுடைய மரண வர்ணனை பிரயாண வர்ணனை கொஞ்சம் கொஞ்சம் நாசுக்கா சொல்லணும்னா பிரயாண வர்ணனை ரொம்ப நாள் அபியாசம் பண்ணிட்டான் எப்போ பார்த்தாலும் ஹிருதயத்தில் தஹராகாசத்துல ஈஸ்வரனை இந்த சொன்ன எட்டு குணங்களோட தியானம் பண்ணி பண்ணி பழகிருக்கான் அவனுக்கு இந்த சரீரத்திலிருந்து இந்த ஜீவன் கிளம்புறான் இப்போதான் ஒரு விஷயம் நேற்றுக்கு என்ன சொன்னேன் எனக்குள்ளேங்கிற போது நமக்கு தேகாத்ம புத்தி தான் இருக்கும்னு சொல்றோம் ஆனா இப்ப தான் சாஸ்திரம் ஜீவனை பற்றியே பேசப்போகுது இந்த ஜீவனும் ஹயத்துக்குள்ளதான் இருக்கான் ஈஸ்வரனும் ஹயத்துக்குள்ளதான் இருக்கான் இது இன்னொரு கோணத்தில் சொன்னா ஜீவன்லையே ஈஸ்வரனை பார்த்துருக்கான் ஒழுங்கு கான்ட்ராடிக் ரொம்ப கான்ட்ரடிக் பண்ற மாதிரி தோணும் யோசிச்சுட்டே இருக்கும் ஆக ஹயம் ஹிரதயத்துக்குள்ள ஆகாசம் அந்த ஆகாசத்துக்குள்ள ஈஸ்வரன் மாத்திரம்தான் பேசினோம் ஆனால் இடையில வகுப்பில் ஒரு வார்த்தை சொன்னேன் நான் நம்ம சொல்கிற போது நம்ம எல்லாரும் ஹயத்தை தான் அது வேற இன்னொரு பிரச்சனை ஹ்தயம் இங்கே இருக்கா இங்கே இருக்கா இங்க இருக்கான்னு சில இந்த ச இதில் புருஷ சூத்தத்துலேயும் அப்படி ஒரு பிரமாணம் இருக்கிறதா ஆசுதோஷானந்தா குறிப்பிட்டிருக்கார் ஆனால் ஆதிசங்கரன் எங்கேயும் அதை பற்றி சொல்லவே இல்லை ஹயம் என்பது இடது பக்கம் இருக்கிறதா வலது பக்கம் இருக்கிறதா நடுப்பக்கத்தில் இருக்கிற மூணு மூணு கட்சி இடது கட்சி இடதுசாரி வலதுசாரி நடுசாரி ஆனால் இங்கே இங்கேயுமே எந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் இது வரைக்கும் அப்படி உண்ண மந்திரா சொணத்து பத்மோஷ பிரதிக்காசகம் ஹயஞ்ச்சாப்போமுகம் அதோ நஷ்டமுதி ஜாலமாலாலம் பாதி அது வர்ணேன பண்றது விஷ்வா தனம் மகத்து சந்ததும் சிலலம் பத்தியோஷம் தான் சுஷிரகும் சூக்ம்தித்தம் தச மே மஹானவிர்ச்சிர்வோமுக சோகிரபுஜன் தின்மக்கவிம ரஷ்மயத்தபயேதலமஸ்தே வி அணீ வவஸிதீலதோ மூல்வாஸ்வரா நீவாரோகவத்தி பீதாஸ்வத்தியூபிஜ மரமாத்மா வவசி சமசிவசரிசேந்திரசோக் பரமஸ்வராட் இது மாத்திரம் தனிய க்ளாஸ் அதுதனாஸ் வேற வேலை சாகபுறம் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் படிச்சுட்டு சாக வேண்டிதான் எப்படி இருந்தாலும் சாகபுறம் படிச்சுட்டு தான் இருக்கிற வரைக்கும் என்ன பண்றோம் நல்லதெல்லாம் படிப்போம் உபரிஷத்தோந்தருகாஷா அந்த இடத்துல ஆதிசங்கர் தெளிவா சொல்லிருக்காரு சொன்னேன் இந்த நம்ம அனுபவிக்கிற மாம்சஹஹயம்தான் ஹார்டு இப்போ எல்லாரும் டாக்டர்லாம் சொல்கிறாங்களே ஆ பைபாஸ் சர்ஜரியெலாம் எதுக்கு பண்ணுறோமோ அந்த ஹார்ட்டு தான் இதுக்குத்தான் ஆகையினால இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்குல்லாம் இந்த புஸ்தகத்தில் இல்லை அதுக்காக அவங்க சொல்கிறதுக்கு நமக்கு தெரியாது நமக்கு அதாவது தப்பு ரைட்டு நம்ம சொல்லக்கூடாது எனக்கு அது தெரியாது எங்கள் புஸ்தகத்தில் அது இல்லை உங்கள் அது உடனே அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் இதில் வராது எங்கள் மகாத்மாவுக்கு மாத்திரம் தெரியும் அது தான் தெரியும் இப்போ இந்த மந்திரம் என்ன பண்ணுகிறதுனா இந்த உடம்புலேருந்து கிளம்புறதாம் நல்ல அருமையான ட்ராவல் ரொம்ப அற்புதமான ட்ராவல் பிரயாணம் இந்த உடலிலிருந்து உயிர் கிளம்புகிறது இப்பொழுது ஜீவாத்மாவானவர் உடலிலிருந்து கிளம்ப தயாராகி கொண்டிருக்கிறார் நேர்முக வர்ணனை இப்பொழுது நேராக இவருடைய உடல் உட்காருகிறது இந்த ஜீவனுடைய உடல் உட்காருகிறது ஓங்காரத்தை உள்ளமானது தியானம் செய்கிறது இப்படிலாம் கமெண்ட்ரி கொடுக்கலாம் உபனிஷத்து ரொம்ப அழகாக பண்ண போகிறது சன்னு பா தஸ்யம் மூர்தன்யாஹியே மண்டையை பொலந்துண்டு சன்னியாசிகளெலாம் இறந்தால் தலையில் தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா அது இதுக்கு தான் வெப்போஷிய சீருஷக்காலே மண்டையை பிளக்கிறது மூர்தன்யான இந்த இடத்துல நம்ம அந்த குழந்தை பிறந்தா இருக்கும் இல்லையா தடவை பார்த்தா தெரியுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த இடம் நமக்கு எல்லாருக்கும் அது சாஃப்டாக தான் இருக்கும் இப்போவும் கொஞ்சம் கடினமாக இருக்குமே தவிர அது வந்து அந்த உச்சந்தலை அதில் வந்து ஏதோ கொஞ்சம் தடவு வேடை தடவிடுவாங்க அது இந்த பச்சை குழந்தைக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்தால் இதாகிடும் அதில் வந்து இந்த பிராணனை நம்ம கொஞ்சம் இது பண்ணினோமானா அந்த மூச்சை தம் கட்டினா பிச்சுடும் அது வரைக்கும் கொண்டு வச்சு அதை நகர்த்தி பழகணுமா யோகசாஸ்திரத்தை நமக்கு உடம்புக்குள்ளே அந்த பிராணன் மூவாகிறது தெரியணும் நம்ம நினைக்கிற இடத்துல இந்த பிராணனை வைக்கணும் கண்ணில் வைக்கணும்னா வச்சு பார்க்கணும் முடியுமா எப்படி இந்த இந்த இதில் எல்லாம் இந்த ரசமட்டம் இருக்கே ரசமட்டத்துக்குள்ளே ஒரு இது மாதிரி இருக்கும் அந்த பாதரசம் இருக்கும் இப்படின்னா அது இப்படி இப்படி ஆகும் அது மாதிரி இந்த இது மூச்சு காற்றை இது அது மூவ் ஆகிறது நமக்குள்ளே தெரியும் இங்கே மூவ் ஆகிறது இங்கே கழுத்துக்கிட்ட மூவாகிறது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அங்கங்க இப்படிலாம் மூவாகிறது மகாசக்தி குண்டலினி விசதந்து தனிய மூலாதாராம் புஜா ரூடா பஞ்சபக்ராஸ்தி சம்ஸ்திதா அங்குஷாதி பிரகரணா வரதாதி நிஷேதெல்லாம் இருக்கு சஹசிராராம் புஜா ரூடா சுதாசார அபி வருஷிணி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அங்கங்க நான் சும்மா நுனிப்புல்தான் மேயிறேன் ஒன்னொன்னே டீப்பா சொல்லணும்னா அந்தந்த சாஸ்திரத்தை word-by-word மீனிங் பார்க்கணும் இல்லை கொட்டேஷன் தானே என்ன பண்ணுறது அஹ மூர்யா நாட்யா கதி வக்தவியா இது நாடீகண்டா ஆரம்பத்தை அந்த கதியை சொல்லணுங்கிறதுக்காக இப்போ தகர வித்யா சாதகி உச்சியத்தை தகர வித்யா சாதக தகரவித்தை சாதகனுடைய கத்தி கத்தின்னு சொன்ன இறப்பு பிரயாணம் மரணம் வர்ணிக்கப்படுகிறது இந்த மந்திரம் படிச்சுட்டோம் இப்ப அத பிறகு இன்னொன்னு இன்னொன்னு சொல்றேன் கேளு சொல்றேங்க இல்லையா இன்னும் சொல்றேன் கேளு இன்னும் இன்னும் சொல்றேன் கேளு சொல்றேன் கேளு மீண்டும் நான் சொல்லுகிறேன் கேளுங்கோ கேளுங்கோ கேளுங்கோங்கிறவங்களே அடிக்கடி ஏன்னா கேட்குறாங்களோ சந்தேகம் அதனால் அந்த கீதையிலே இருக்கேன் ஸ்ருணு ஸ்ருணு கேளு அப்படின்னா என்ன தான் சொல்கிற என்ன ரேடியோ ஸ்டே ரயில்வே ஸ்டேஷன்லாம் சொல்கிறானு கிருப்பையா தியான் திஜி இங்கிலீஷில் என்ன அட்டன்ஷன் ப்ளீஸ் ஆ இது அடிக்கடி கே கே பேசிட்டே இருக்கிற போது கேளுங்கோ என்ன கேளுங்கோ அப்படின்னு உங்களை சொன்னேன் நான் கேட்டுன்னு தான் இங்கே தான் உட்காந்துருக்கேன் எதுக்கு நிறுத்த நூறு தடவை சொல்கிறேன் கேளுங்கோ கேளுங்கோன்னு இல்லை நீங்கள் இங்கே இருக்க கேட்குறேடான்னு தெரியல தயானு சுவாமிஜி ரொம்ப அழகாக சொல்லுவார் நான் இங்கே வந்திருக்கிறவங்களுக்காக பாடம் சொல்லலை இங்கே இங்கே உட்காந்து கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் பேர் வந்திருக்கிறது வேற கேட்கறது வேற அதனால கத்திகி வக்தவியா இடி கண்டா ஆரப்பியதே அசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னேன் அத்தனா இன்னும் சொல்றேன் கேளு யாஹா ஏதாஹா ஹிருதயா நாட்யா இந்த ஹிருதயத்திலிருந்து நாடிகள்லாம் இருக்கான் இந்த நாடிங்கிறது என்னங்கிறது இப்போ வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதுலாம் உண்மைன்னு நிரூபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிரம்மசூத்திரத்தில் இது ரொம்ப விசாரம் பண்ணப்பட்டுருக்கு இதை பற்றி நிறைய செய்திகள்லாம் வருகிறது ஆக நாடிங்கிறது என்னது நரம்பு சொல்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது இப்போ ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி பரவ அதுக்கு பேர் நாடியான் அது மெடிக்கல் சயின்ஸ்லேயே அது இப்போ என்னன்னு பார்க்குறாங்களாம் அது ஏதோ ஒன்று உள்ள இயங்கிறது அது தெரியாதான் அது நாடி நம்ம என்ன சொல்கிறோம் நாடி பிடிச்சி பார்க்குறார் அப்படின்னு சொல்கிறோம் நாடி பிடிச்சி பார்க்குறாங்க அந்த நாடிங்கிறது வந்து இந்த இந்த இதுன்னு அது என்னமோ ஒரு வெசல் லிம்பு வெசலாம் என்னமோ சொல்கிறாங்க அப்படி ஒரு மாதிரி இப்போ சொல்லின்னு எனக்கு கரெக்டாக தெரியாது அந்த நாடியை அந்த நாடி வந்து அது நாடிங்கிறது வெறும் இந்த நரம்புகளோ இதெல்லாம் கிடையாது அதில் வேறு ஒரு சக்தி இருக்குது அது இடா நாடி பிங்களா நாடி சுசும்னா நாடி அது வந்து நம்முடைய மூலாதாரம் நம்முடைய பேக்கில் இருந்து இந்த முதுகெலும்பு முடிகிற இடத்துலேருந்து தொடங்கி மேலே வருது அந்த பிராணாயாமம் பண்ணுற போதே அது மாற்றி மாற்றி பண்ணணும் அந்த அந்த பிராணாயாமம் அபியாசம் அந்த நாடியை உணர முடியுமா பிராணாயாம அபியாசங்களை பண்றவனுக்கு உடம்புக்குள்ள அந்த நாடியை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா இது நம்ம கோவிலில் பூஜை பண்ற தந்திர சாஸ்திரங்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு பிராணாயாமம் அதுக்கெல்லாம் பயிற்சி அதெல்லாம் இருக்குது இவர் என்ன சொல்கிறார் அந்த ஹிருதயத்திலேருந்து நாடி ஒரு பெரிய எஸ்பிரஸ் வே இருக்குது என்ன வேணா இதுக்கும் சூரியனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கான் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய நாடிகளுக்கும் சூரிய மண்டலத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்போ என்ன ஆகுதுதான் இந்த உயிர் அந்த நாடிகள் வழியாக கிளம்பி இந்த உயிரானது தலை வழியாக கிளம்பி அந்த சூரியனுடைய ஒளிப்பாதையில் இந்த உபாசகனுக்கு மாத்திரம் மற்றவங்களுக்கு இல்லை இந்த உபாசகனுக்கு மாத்திரம் இந்த உபாசனை பண்ணுறவனுக்கு அது வழியாக கிளம்பி நேராக அந்த உயிர் க்ஷணத்தில் சூரியன் மண்டலத்துக்கு போய் பிச்சுன்னு போயிடுவான் மனசை விட வேகமாக போகுமா இந்த உயிர் அப்படியே கிளம்பி அங்கே போய் நேராக பிரம்மலோகத்துக்கு போய் சேர்ந்துடுவான் குவிக்காக போயிடுவான் மனோவேகத்தாட்லும் வேகமா போட்ய கட்டோபனே திருக்குடசீலிய தா நாட் பிங்கல்தி சுக்லோ ஆதித்திங்குல நீல ஏஷ பீத்த ஏஷ லோகிதா கலர் சொல்லி இருக்கு இந்த கலரும் இப்ப உண்மை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா மூணு கலர் அதாவது லோஹிதா நீலகா சுக்லஹா இந்த பிங்களம் பீத்தம் அப்புறம் பார்ப்போம் இந்த லோஹித்தம் பித்தம் நீலம் वातं, कफनाडी, जलतत्व, கஃநா ஜல துவைக்காலம் பிர ஓம் ஆயிர மமாணச்சுமோலிந்திர மாஹம் மாகோத் அனராக்கணம் மே அது தமேயுமாயி சன் तेमयी संतु, तेमयी संतु, शान्ति शान्ति शान्ति யி சூஷா ஹரி ஓம் ஆசஸ்வாமிக்கி